வணக்கம் நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று நவம்பர் பதினெட்டாம் நாள் இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஓராம் ஆண்டு நெதர்லாந்தில் கடல் தடுப்பு சுவர் ஒன்று இடிந்து வெள்ளம் பரவியதில் பத்தாயிரம் பேர் வரை கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி நானூற்றி ஆண்டு கொலம்பஸ் அவர்கள் புர்டோரிகோ என இன்று அழைக்கப்படும் நாட்டை முதல் முறையாக ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு ஹெய்த்தி புரட்சியின் கடைசி பெரும் போர் இடம்பெற்றது இது ஹெய்த்தி குடியரசு என்ற மேற்கு அரை முதலாவது கருப்பின குடியரசு அமைக்கப்பட வழிவகுத்தது ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு சூசன் பி ஆண்டனி என்ற பெண்மணி உட்பட பதினான்கு பெண்கள் அமெரிக்காவில் அதிபர் தேர்தலில் சட்டவிரோதமாக வாக்களித்ததாக கைது செய்யப்பட்டனர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கனடாவும் ஐக்கிய அமெரிக்காவும் ஒரே நேர எல்லைகளை வகுத்து கொண்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பனாமா கால்வாய்க்கு தனிப்பட்ட உரிமையை ஐக்கிய அமெரிக்காவுக்கு வழங்கும் உடன்பாடு பனாமாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் கையெழுத்திடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நிக்கரகுவில் இரண்டு அமெரிக்கர்கள் உட்பட ஐநூறு புரட்சியாளர்கள் அரசு படையினரால் கொல்லப்பட்டதை அடுத்து ஐக்கிய அமெரிக்கா இரண்டு போர்க்கப்பல்களை அந்த நாட்டுக்கு அனுப்பியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு லாத்வியா ரஷ்யாவிடமிருந்து விடுதலையை அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜார்ஜ் பெர்னட்ஸா தனக்கு வழங்கப்பட்ட நோபல் பரிசு பணத்தை ஏற்க மறுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வால்ட் டிஸ்னி அவர்களால் இயக்கப்பட்ட முதலாவது முழுக்க முழுக்க இசை சேர்க்கப்பட்ட கார்ட்டூன் ஸ்டீம்போட் வில்லி கார்ட்டூன் திரைப்படம் வெளியிடப்பட்டது இது மிக்கி மவுஸ் கதாபாத்திரத்தின் அறிமுக இஸ் கார்ட்டூனாகவும் அதன் பிறந்த நாளாகவும் கருதப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நைஜீரியாவில் சுரங்க தொழிலாளர்களின் வேலை நிறுத்தத்தின் போது காவல் காவல்துறையினர் நடத்திய துப்பாக்கிச்சூட்டில் இருபத்தி 21 தொழிலாளர்கள் கொல்லப்பட்டனர் ஐம்பத்தி ஓரு பேர் காயமடைந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு எண்களை சுழற்றாமல் தனித்தனியாக அழுத்தி தொலைபேசி செய்யும் வசதி கொண்ட தொலைபேசி கருவி அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு ஓமான் பிரிட்டனிடமிருந்து தனது விடுதலையை அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கயானாவில் ஜிம் ஜோன்ஸ் என்பவருக்கு சொந்தமான மக்கள் கோயிலில் இடம்பெற்ற கொலை மற்றும் தற்கொலை நிகழ்வுகளில் 270 எழுபது குழந்தைகள் உட்பட தொள்ளாயிரத்தி பதினெட்டு பேர் இறந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு லண்டனில் கிங் கிராக்ஸ் கிங் கிராஸ் சுரங்க தொடருந்து நிலையத்தில் இடம்பெற்ற தீயில் முப்பத்தி பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அமெரிக்க அதிபர் ரொனால்டு ரீகன் அவர்கள் போதைப்பொருள் கடத்தபவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கும் சட்டம் மூலத்தில் கையெழுத்திட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவில் வெள்ளை இன சிறுபான்மை ஆட்சிக்கு முடிவு ஏற்பட வழிவகுத்த புதிய அரசியலமைப்புக்கு இருபத்தி அரசியல் கட்சிகள் இணைந்து ஒப்புதல் அளித்தன இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு அமெரிக்காவின் நாசா நிறுவனம் மாவின் விண்கலத்தை செவ்வாய்க்கோளுக்கு ஏவியது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு திருமலை கிருஷ்ணமாச்சாரி இந்திய யோகா ஆசிரியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வி சாந்தாராம் இந்திய நடிகர் இயக்குனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பதுகேஸ்வர் தத் இந்திய விடுதலை போராட்ட செயற்பாட்டாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பி எஸ் சரோஜா தமிழக திரைப்பட நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜான்ஓ நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க பிரிட்டன் நரம்பணுவியல் அறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ராஜபக்ச ஆண்டு மஹிந்த ராஜபக்ஷ இலங்கையின் ஆறாவது அரசு தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு இலங்கை இடதுசாரி அரசியல் செயல்பாட்டாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சோபா சக்தி இலங்கை பிரான்ஸ் தமிழ் படைப்பாளி நடிகர் போராளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நேகா பாசின் இந்திய பாடகி பாடலாசிரியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு நயன்தாரா தென்னிந்திய திரைப்பட நடிகை இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எழுநூற்றி ஆண்டு மாதவராவ் மராட்டிய பேரரசின் நான்காம் தலைமை அமைச்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வி பாஷ்யம் ஐயங்கார் இந்திய வழக்கறிஞர் நீதியாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு செக்கிழுத்த செம்மல் என்று புகழ வாவு சிதம்பரம் பிள்ளை இந்திய விடுதலை போராட்ட வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தி ஜானகிராமன் தமிழக எழுத்தாளர் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு செம்பனார் கோயில் எஸ் ஆர் டி வைத்தியநாதன் தமிழக நாதஸ்வர கலைஞர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு சி ருத்ரையா இந்திய இயக்குனர் தயாரிப்பாளர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கா மீனாட்சி சுந்தரம் தமிழறிஞர் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு திருமலை பத்மநாதன் ஈழத்து இசையமைப்பாளர் இந்நாளின் சிறப்புகள் லாத்வியா மொராக்கோ ஆகிய நாடுகளின் விடுதலை தினம் என்று உலக மனு நோயாளிகள் தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களை